ஒருவர் சத்தியம் அயரால் சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபிசல்லு அனைவர்கள் கூறினார்கள் ஒன்று ஆறு நான்கு ஆறு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒருவர் சத்தியம் செய்பவராக இருந்தால் அவர் அல்லாஹுவின் பெயராலையை தவிர சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லது அமைதியாக இருக்கட்டும்